ஜெய் குரு கிருப்பியா கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த கம்சவதம் சாணூர முஷ்டிகா கூட்டன் சலன் மல்லர்களை முடித்துட்டு கம்சவதம் சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருக்கும் ஒரு ஆவர்த்தி பார்த்துருவோம் ஆறுலேருந்து பத்து तत् बलाबलवत्ुद सर्वोषिता ऊु परस्पर राजकंफतच तत् बलाबलवतुम बलाबलवत युद्धम समे सर्वोषिता ऊथु परस्पर राजकंफ महां बता धर्म यजसभा सदा ये बलाबलवत युद्धमोच पश्यन बचा धर्म, एषाम மஹான்யம் வச்சாம் ராஜசாசம் எலாபலும் ராஜான் விட்சி பசிநா கவ வஜ்சாரோ மல்லௌ சைலேந்திர கிசுமோ நாப்யனோ கவ வஜ்சாரோ மல்லோ சைலேந்திர கவகுமராங்கரோ நாப்யௌவனோமோ மாஜசியம் ப युत्तिषेन् स्चि धर्म व्यतिम्य सामजस्त ध्रुव भेत् येन्ते त्रीचि न सभा प्रवेदे प्राज सभ्यदोषमुस्म अब्रुवन्न विभ्रुवन्नों नर किषमशुते न सभा प्रवशेद प्राज सभ्यदोषमुस्म अब्रुवन्न विभ्रुवन्न जो नर किषमस्तुते भत्तावरी श्लोक இது முக்கியமான விஷயம் இது என் திருப்பி திரும்ப சொல்கிறது நமக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் பக்தியையும் ஞானத்தையும் கொடுக்கணும் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விஷயம் முக்தியை கொடுக்கணும் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையும் நான் நீக்கணும் அதுதான் சொல்கிறது ஒரு அதர்மம் நம்மளை தொடக்கூடாது எதுவும் அந்நியாயம் நடக்கிற போது அதை வந்து கேட்காமல் இருந்தால் அந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பாப்பம் வந்துடும் பார்ப்போம் பார்ப்போம் அது இப்போ கரெக்டாக சொன்னால் மகாபாரதத்தில் அந்த திரௌபதிக்கு சபையில் ஏற்பட்ட அவமானத்தை பாத்தெண்டு சும்மா இருந்தார் திருதராஷ்டிரன் பீஷ்மர் துரோணர் இவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சது கிடைத்தது வீரமாக பேசினார் விதுரர் அவர் வந்து சபை சண்டையில் கறந்துக்காக போயிட்டார் பாண்டவர்கள் பலவிதத்தில் கஷ்டப்பட்டார்கள் அவரை அதர்மம் பண்ணவர்கள் ஆக அவர்கள் வந்து அழிந்தார்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அதனால் ஒரு அதர்மம் நடந்தால் கேட்டே ஆகணும் இல்லை அந்த இடத்த இருக்கக்கூடாது ஒன்றும் இல்லை இப்போ என்ன மாதிரி கேஸ் ஒன்றும் முடியாத கேஸ்ன்னா ஓடி போடுங்க இருக்கக்கூடாது இன்னும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது நமக்கு அந்த பாவம் வர வேண்டாம் அப்படி இருக்கணும் ராஜனே கூப்பிட்டு சொல்கிறார் அவர் நம்ம சுகபிரம்மிகள் கூட்டமாக கூடியிருந்த அந்த ஸ்திரீகள்லாம் இருக்கார்கள் பௌர ஜனங்கள் அதாவது அந்த நகர ஜனங்கள் ராஜா அந்த ராஜ்யத்தில் கூடிய ஜனங்கள் இவர்கள்லாம் இப்படி பலசாலிகளாக இருக்கார்கள் யார் இந்த மல்லர்கள் சாண்டூரன் முட்டிகன் கூட்டன் சலன் தோசலகன் மற்ற மல்லர்கள் பலமில்லாத சின்ன குழந்தைகள் குழந்தைகள் தானே வயசு பன்னெண்டு வயசு கிருஷ்ணன் பலராம் இப்படி நடக்கக்கூடிய இந்த யுத்தம் பார்த்து கருணையோட அப்படியே கள்ள ஜலம் வருது கருணையோட தயையோட ஒத்தருக்கு ஒத்தரப்பு எதிக்கிறார்கள் ஒத்தருக்கு ஒத்தரப்பு எதிக்கிறாங்க யார் ஒத்தரவர்கள்லாம் பல பலசாலிகளுக்கும் பலமில்லாதவர்களுக்கும் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட யுத்தத்தை ராஜா விருப்பப்படுறான் ராஜாவுக்கு வந்து சம்மதிக்கிறான் ராஜாக்கு பிடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக பார்த்து அதை சம்மதிக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த ராஜா அப்படிப்பட்ட சபா சபையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய அதர்மம் இப்படியும் தாண்டோரன் முட்டிகனுக்கும் இவர்களுக்கும் நடக்கக்கூடியதை பார்த்துட்டு பேசாமல் இருந்தால் சபையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய அதர்மம் அநீதி அவர்களுக்கு பாவம் வரும் கம்சனுக்கு பாவம் தான் தெரிஞ்ச கிடையாது அவனுதான் முடிக்க முடியப்பட போகிறானு முடிக்கப்பட போகிறானே பெரிய சொல்கிறார்கள் இப்படி மலை மாறி பெரிய பல மலை மாதிரி சைலேந்திர பெரிய பெரிய மலைகள் பெரிய மலைகள் மலைகளுக்கு சிகரமா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கூடிய சரீரம் படைத்த மல்லாங்க வஜ்ரம் வஜ்ரம் மாதிரி உறுதி கொண்ட எல்லா அவயவங்கள் கட்டு திட்டா கட்டு மத்தமா சொல்றாங்க இல்லையா உரு உருண்டையா குண்ட குண்டா அப்படி நல்லா இருக்கக்கூடிய இவர்களுங்க மல்லர்களுங்க சாதாரண எவ்வன பறவும் அடையாதவர்கள் பதினோரு பன்னெண்டு வயசு மிருதுவா இருக்கக்கூடிய அவயவங்கள் கொண்ட இந்த குழந்தைகள்லாம்ங்க இவர்கள் குழந்தைகள் அவர்கள் மல்லர்கள் இவர்கள் வந்து சாதாரண மிருதுவாக இருக்கக்கூடிய சரீரம் படைத்தவர்கள் அவர்கள் வஜ்ரம் மாதிரி விருது கொண்டவர்கள் இவர்கள் சின்ன குழந்தைகள் இன்னும் எவ்வளோ பரம் வரல அவர்கள் மர மாதிரி சரீரம் இருக்குது இவர்கள் வந்து சுக்குமாரர்கள் அவர்கள்லாம் மர மாதிரி இருக்கக்கூடியது அசுரர்கள் அப்படின்ற இந்த சபையோர்களுக்கும் தர்மத்தை மீறன்னாதனால் அதாவது தப்பான சமமாக இல்லாதவர்கள்ட்ட சண்டை இடங்கள் அதனால் ஏற்பட்ட பாப்பம் ஏற்படும் கண்டிப்பா நடக்கும் பாம்மாவது நிச்சயம் எந்த இடத்துல அதர்மம் நடக்கிறதோ இருக்கோ அந்த இடத்துல ஒரு காலம் இருக்கக்கூடாது இந்த அதர்மத்தை அன்யாயத்தை கேட்கணும் கேட்கலையா ஓடி போடணும் இருக்கக்கூடாது அப்போ சபையர்கள் இப்படி சபைகளில் தோஷங்கள் இருக்கு நம்முடைய த தமிழ்நாட்டு சபையில் அந்நியாயம் நடக்கலையா அந்நாயம் நிறைய நடந்தது இந்த ஐம்பது அறுபது வருஷத்துல இந்த திரவிடியா அதில் நான் மாற்றி மாத்தி இருந்ததுல அந்நாயம் மட்டுமே நடந்தது மக்களுக்கு புரியலையே அப்போது அந்த தோஷங்கள் இருக்கு இல்லையா பாப்பங்கள் எல்லாம் தெரியும் ம புத்தி புத்தியில் சிறந்தவனாக இருக்கணும் சபைக்கு போகக்கூடாது இருக்கக்கூடாது மனுஷனுக்கு அந்த தோஷங்களை தெரிந்து கொண்டோ சொல்லாமல் இருந்தாலும் பார்ப்போம் விபரீதமாக மாற்றி சொன்னாலும் பார்ப்போம் பொய் சொன்னாலும் பார்ப்போம் தெரிஞ்சுட்டு தெரியலன்னு சொன்னாலும் பார்ப்போம் பாப்பத்தை அடிக்கிறான் இது முக்கியமான விஷயம் இதே இது கா சாட்சி சொல்கிறது வந்து இது இந்த நீதிமன்றங்களில் பார்க்கலாம் இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லாத மாதிரி சொல்கிறது விபரீதமாக சொல்கிறது மாற்றி சொல்கிறது தோஷங்களை தெரிஞ்சுன்னு மாற்றி சொல்கிறது இப்படி எல்லாம் சொல்லுதுன்னா பாப்பம் அசம்பிக்கும் அதுதான் நிறைய நரகம் பார்த்துட்டு வந்திருக்கோமே நரக்கம் நனையா இருக்குது நரகங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அஞ்சாவது ஸ்கந்தத்தில் இருபத்தி ஆறாவது தேத்துல பார்த்துட்டு வந்திருக்கோம் அதுதான் சொல்கிறார்கள் அப்படி சொல்கிறார் விளக்கமாக பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு ராஜனே அப்படின்னு பரீட்சை கூப்பிட்ற நம்ம சுக பிரம்மர்ஷிகம் பல ரொம்ப பலசாலியாக வலுவு பராக்கிரமம் இருக்கிற கோழிக்களுக்கும் பலம் பராக்கிரமம் இல்லாத வலிமை இல்லாதவர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு யுத்தத்தை கூட்டமாக நின்று பார்க்கக்கூடிய அந்த ஸ்திரீகளும் பௌர ஜனங்களும் ஒத்தருக்கொத்தர் ஒரு பரிவு கருணை ஸ்னேகம் ஒரு பிரியத்தோடு பேசிக்கொள்கிறார்கள் வலுவும் இல்லாத பலம் இல்லாத பராக்கிரமம் இல்லாதவர்களுக்கும் பராக்கிரமம் இருக்கிறவர்களுக்கும் நடக்கக்கூடிய பராக்கிரமத்தோட குண்டு குண்டா தடித்தடியா இருக்கிறவர்களுக்கும் ஒல்லியா சுக்குமாரன பராக்கிரமம் இல்லாதவர்களுக்கும் வலு இல்லாதவர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை ராஜாவுக்கு எதிரிலேயே அனுமதிக்கக்கூடிய ராஜசபைகளுக்கெல்லாம் பெரிய தப்பு பண்ணார்கள் அவர்களுக்கு அதர்மமா இருக்கு பாப்பம் சம்பவிக்கும் ராஜாவுக்கு பாப்பம் சம்பவிக்கும் பெரிய மலை மலை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய மலை பெரிய பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய வைரம் பாஞ்ச சரீரம் படித்த எல்லா அவயவங்களும் கொண்ட உடல் வாகு அப்படி இருக்கக்கூடிய குண்டு குண்டாக இருக்கக்கூடிய இந்த மலர்கள்லாம் எங்க சுக்குமாரனாக மென்மையான சரீரம் சின்ன சரீரமாக படித்த வாலிபப்பருவம் அடையார பன்ன பதினோரு பன்னெண்டு வயசு இந்த குழந்தைகள் சாதாரண மிருதுவாக இருக்கக்கக்கூடிய குழந்தைகள் எங்கே தர்ம மார்க்களை அற நெதிகளை தர்ம மார்க்கங்களை மீறின பாபம் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏற்படும் நிச்சயம் ஏற்படும் தப்பு நடக்கக்கூடிய இடத்துல அந்நியாயம் நடக்கக்கூடிய இடத்துல தவறு அப அபத்தமாக நடக்கூடிய இடத்துல எதுவாக இருந்தாலும் அந்த கட்டாயம் அங்கே இருக்கக்கூடாது அதனால் அந்த ராஜசபையில் நட தப்பாக நடக்கக்கூடிய அந்யாயமாக நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தா ஞானி புத்திசாலி அறிவாளி அந்த ராஜசபையில் நுழையவே மாட்டான் ஏன்னா அந்த பாபம் நமக்கே அப்படின்னு வரமாட்டான் தப்பை சுட்டி காட்டாமல் இருந்தாலும் தப்பை சுட்டி காட்டாமல் இருந்தாலும் மாற்றி சொன்னாலும் மாற்றி சொன்னாலும் தெரிஞ்சது தெரியாதுன்னு போய் சொன்னாலும் நடந்ததை விபரீதமாக மாற்றினாலும் அந்த மனுஷன் பாவியாகினான் இப்போ எவ்வளோ பேர் பாவினு தெரிஞ்சுங்களதே பார்லிமெண்ட்டில் எவ்வளோ பேர் இந்த முத்தம் ஐ இதை வந்து புள்ளி புள்ளி கூட்டணி இந்தியாவும் இந்த தமிழ்நாட்டு சபையில் இருக்க அத்தனை பேரும் அத்தனையும் அயோக்கியர்கள் அத்தனையும் பார்ப்ப கூட்டங்கள் அதில் சந்தேகமே கிடையாது அதை வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய மீடியாக்கள் இருக்கேன் டிவிக்களோ அல்லது வந்து பேப்பர்களோ மேகசின்களோ அத்தனையும் பார்ப்போம் எல்லாம் தான் கன்வர்ஷன் மிஷினில் கிறிஸ்டியன் கண்ட்ரோலில் இருக்குது போயெல்லாம் இது புரியவில்லை அந்த மக்களுக்கு மடசாம்பராணி மக்கள் அது வந்தேன் அடுத்தது பதினோருலேருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் வல்கா சுவஷ்ய வதனன் வீட்சா சமவிய யுக் பத்மோசிவா வல்கவிட கிருஷ்ணு வீட்சா சமவியு பத்மகோசமிபுச்சிமைய முக்கமாலோச்சன முடிக்கம் பிரதிமம் ஆசசம்பிரோபிம் பச்சிரமைய முகமாத்திரலோச்சன முடிக்கம் பிரதிமம் ஆசசம்பிரம் வோம் புண்ணியாபத்திரபவோ இடையும் டிரலிங்க ஊடா புராணபுருஷோ வனச்சித்மலையா பால என்ன சகபலா கொணையும் சேணு விக்கிரடையாஞ்சரி கிரித் ரமா்சிதாங்கிரி கிரித்திரமா அச்சிதாங்கிரி புண்ணியாபத்தவரவோ இடையம் ட்ருலிங்க ஊடகா புராணபுருஷோ வனச்சி மாலியா என்ன சகபலா கொணையும் சேணும் விக்கீடையாஞ்சி விக்கீடையிப்பபரமுஷம் லாவியசாரமசமூம் அனன்சிம் திரு பிபந்த அனுஷவம் துராபம் காம ஐஸ்வரோ தபமுஷம் லாவியசாரமசமோம் அனன்சிம் திரு பிபந்த அனுசவா துராபம் ஏகாந்திய ஐஸ்வரம் दोहने, उपलेप, யா தோஹனை அவனே மதன உபலேப்பேங்கர் அர்ண மாஜனோனம் அனுர்த்தும் தனியாக உருக்கம்தனோனே அவனே மதன உபலேபேங்கர் விரிவோக்ண மாஜனோனமனுரோ அஸ்க்கண்டோம் னாய்த்தனுரோ அஸ்ோனிய ஒரு கிரமச்சித்தையான பத்தாவது பதினைஞ்சாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் பதினொன்னு இருந்து பதினஞ்சு மூலத்தை சேவிப்போம் வல்கா சத்ம் அணிய பத வதனும் வீட்சா பத்மகோசமிவா வல் சத்மபிதுஜம் வீட்சத்தம் சமவியுதம் பத்மகோசமிவா புவி பசியராமியலோச்சிக்கம் சமரம் ஆசசம்பிரம்மோபி பசியராமிய முகம் ஆமிரலோச்சி பிரதிம் சமரம் ஹாசம்பிரம் பசோபித்தம் புணியபோ யுலிங்கூடா புராணபருஷோ வனச்சி மாலியா பாலய கொணையும் வேணும் விக்கிரஞ்சதி கிரித்தரமர்ச்சிதிரி புனியஜபோ எதியுலிங்கூடாபுராணபுருஷோ வனச்சித்திரியா பாலயல கொணையஞ்சேணும் விக்கிரமர்ச்சிதி सारम தபி எதமுஷம் லாவசாரம் அசமோுவமனியிம் திரு பிபன் அனுஷபாவம் துராப்பீஸ்வரோ தபரன் தபரன் எதமுஷம் லாவணியசாரமோமியிம் दृग्भ पिभंवाभिनमं दुरापमंतधाम यशासी या दोहने अवहनने मथन उपलेप प्रेंकेकनाभृतिरोक्षण गाय चैनम अश्रुक धनियाद्ला गुरुक्रमचितया न ோனே அவகன மதன உபலேபேங்கேங்கரோக்ஷண மாஜனோ காய் சைனமனுர்தியோ அஸ் கண்டோ தனியமனுர்தாய் சைனமனுர்தியோ அஸ் கண்டோ தனியா உதத்தியா உருக்கிரம சித்தயான பதினஞ்சாவது ஸ்லோகம் என்ன சொல்றாரு சுகபிரஷிகள் பார்ப்போம் பதினொன்னுலந்து எதிரியை சுத்தி ஓடி வரக்கூடிய கிருஷ்ணனுடைய அந்த அம்புபிகை ஜல திளைகளால தாமர மாதிரி இருக்கக்கூடிய முகம் அதுல தாமர மாதிரி வேர்வப்படிந்த தாமரை மலர் போன்ற முகத்தை பாருங்க பாருங்க பாருங்க அப்படின்னு அவர்கள்லாம் சொல்றார்கள் பாருங்க பாங்க எதிரியை சுத்தி ஓடி வரார் அவங்க இந்த மல்ல யுத்தத்தில் அது வந்து ஒரு டெக்னிக்கெல்லாம் சொல்லியா என்னென்ன டெக்னிக் எப்படி இப்படி நடக்கிறது முறையெல்லாம் சொன்னோம் இல்லையா கொஞ்சம் சிவந்த கண்களை கொண்டும் முட்டி கண்ட கோபத்தோட அதே நேரத்தில் சிரிச்செண்ட புன்னகை போத்து விளங்கக்கூடிய பலராமணன் மூத்த நீ பார்க்கலையா பார்க்கலையா பரமேஸ்வ பரமேஸ்வரனாலையும் மகாலட்சுமியான ஸ்ரீதேவியாலும் பூஜை செய்யப்பட்ட திருவடிகள் கொண்டவர்கள் மனுஷ சரீரத்தை கொண்டும் அதனால் ஒத்தரையும் தெரியாத ஒத்தராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒத்தராலும் புரிந்து கொள்ள முடியாது அறிய முடியாத புராண புருஷர் இவர் தான் இந்த கிருஷ்ணன் தான் காட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான பல வண்ணங்கள் பல ரூபங்கள் பல விசித்திரங்களாக இருக்கக்கூடிய மாலைகளை அணிந்து கொண்டவராக இருந்து கொண்டோ பலராமனோட கூடியவராக இருந்து கொண்டோ வேடுகை செய்துன்னு வரான் மாடுகளை மேய்ச்சின்னு வருவான் விளையாடிட்டு எந்த கோகுல பூமியில இவன் சஞ்சரித்தானோ அப்படிப்பட்ட அந்த கோகுல பூமி பிருந்தாவன பூமியும் புண்ணியம் செஞ்சிரு ஆச்சரியம் ஆச்சரிய சந்தேகம் இல்லையே கோபிய கோபியர்கள்லாம் என்ன தபஸ் பண்ணார்களோ ஓ பேரெல்லாம் என்ன தப்பு சொன்னால் இல்லையன்னா இந்த கிருஷ்ணனுடைய இந்த அழகு சௌந்தர்யம் இல்லா அதனுடைய சாரமும் இதற்கு அசமோத்வம் ஒப்பு உயர்வு இல்லாதது அதுதான் ஒப்பில்லா அப்பன் உப்பில்லா அப்பனாகிடுதவர் அவர் ஒப்பு இல்லா அப்பன் அப்படி பெருமாள் இருக்காரு ஒப்பு கிடையாது அவருக்கு சமமாக கிடையாது உயர்வு வரத்தாண்டி யாரும் கிடையாது சமமே யாரும் இல்லைன்னா உயர்வுங்கிற கிடையவே கிடையாது அப்போ ஒப்பு உயர்வு இல்லாதவர் ஒப்பு உயர்வு அற்றது மற்றவற்றை ஒரு கஷணத்திலையும் புருசு புருசா இருக்கக்கூடியது வேறு ஒத்தராலையும் அடைய முடியாது அப்படியும் எசஸ் கீர்த்தி புகழ் லக்ஷ்மிக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் அழிவில்லாத இடமா இருக்கார் ஏகா எகாந்த தாமம் தனிய இடமா இருக்கார் அப்படிப்பட்ட ரூபத்தை கண்களாலே இவர்கள்னா குடிக்கின்றனேன் ஏன்னா இந்த கிருஷ்ணனை பார்த்தனால அவர்கள்லாம் கொடுத்தார்கள் இந்த கோபிகள்லாம் இந்த கிருஷ்ணனை கண்களால் தினமும் குடித்து கொண்டிருந்தார்களே எந்த கோபஸ்திரிகள்லாம் பால் கறக்கிறார்கள் நெல்லு குத்துறார்கள் அதாவது நெல் குத்தி அரிசி எடுப்பார்கள் தயிர் கடைப்பது தொட்டில் ஆட்டுவது அழக்கூடிய குழந்தைகளை சமாதானம் பண்ணுவது ஜலம் தெளிப்பது அப்புறம் முறவாசல் பயிரிறது விளக்கிறது கோலம் போடுறது இப்படி பலவிதங்களான காரியங்கள் அந்த கோகுலத்தில் செய்கிற போதும் மனசு பற்று கொண்டவர்களாக ஆனந்த கண்ணியர் பெருக்கியவர்களாக இந்த கிருஷ்ணனையே காலம் செய்கிறார்கள் கிருஷ்ணனுடைய ஒரு லீலைகளையை கிருஷ்ணனுடைய ரூப வாக்கு கிருத்தைன்னு சொல்வார்கள் அப்படி அவனுடைய வடிவழகையும் அவனுடைய செயல்களையும் அவனுடைய பேசுகிற பேசக்கூடிய பேச்சுகளையுமே அதையே திருப்பி திருப்பி பாடுவார்கள் பேசுகிறார்கள் படியன் பாகவன் சொல்கிறது தான் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை மனசை செலுத்தினாலே எல்லாவற்றையும் அடைந்தவர்களான ஓபியர்கள் தான் பாக்யசாலிகள் ஓபியர்கள் தான் இந்த பௌர ஜனங்கள் மதுரா ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள் வருமா பார்ப்போம் இந்த எதிரியை சுற்றி வராம்பார் அந்த சானூரை சுற்றி வராம்பார் அவன்கிட்ட மோதி சண்டை போடுற அந்த எதிர்த்து வரக்கூடிய எழுந்து எழுந்து வரக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய முகத்தில் வேர்வ துளிகள்லாம் அப்படி இருக்கேன் தாமர மலர் மேலே தாமரப்பு மேல பனித்துளிகள்லாம் இப்படி இருக்கும் அதாவது பனிகாலம் பனிகாலத்தில் பார்த்தா தெரியும் தாமர புஷ்டம் மேலே பனித்துலிகள் முட்டு முட்டு புட்டாக இருக்கும் இல்லையா சிறு புட்டு புட்டாக இருக்கும் இல்லையா சின்ன சின்ன சின்னதாக இருக்கும் அப்படி இருக்கு பாரு முகத்தில் அப்படி இருக்கும் முட்டிகனுடைய கோபத்தால் அவன் வந்து கண்ணு செவந்திருந்தாலும் அப்படி சிறி புன்னகை போத்து கொண்டு இருக்கக்கூடிய பலராமுடைய திருமுகத்தை நீ பார்க்கலையா அப்படி எதிரியை சுற்றின்னு கிருஷ்ணன் அவனுடைய முகத்தில் வேர்வ துளிகள்லாம் அப்படி இருக்கும் தாமரை புஷ்பம் மேலே இருக்கக்கூடிய அந்த பனிக்காலத்தில் பனித்துளிகள் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது இவன் கோபத்தால் கண்ணு சிவந்துருந்தாலும் புன்னகை பூத்துண்டு வரக்கூடிய அந்த பலராம திருமணத்தை பார்க்கல கிருஷ்ணனுடைய திருவடிகளை பரமேஸ்வரனும் மகாலட்சுமியும் ஆராதிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட கிருஷ்ணனும் அயற்பாடியில் மனுஷரூபத்தை எடுத்துண்டு நான் தன்னையே மறைச்சிருந்து இப்படி பலவிதமான பூக்கள் கிடைக்கிறது காட்டில் அந்த காட்டுப்பூக்களால் இருக்கக்கூடிய மாலை புஷ்ப மாலை அறிந்து கொண்டதாவன மாலை அஞ்சு விதமான வண்ணங்கள் கலர்கள் கொண்ட புஷ்பங்களோட தொடுத்த மாலை அதை அரித்து கொண்டு பலராமலோடு மாடுகளை மேய்த்தி புல்லாங்குழல் இசைத்து புல்லாங்குழல் வைத்து ஊதி மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு விளையாடிண்டே இந்த கோகுலத்தை சுற்றி சீர்ந்தானே இந்த கோகுலம் என்ன புண்ணியம் பண்ணித்தேன் கோகுலம் என்ன புண்ணியம் பண்ணித்தேன் இந்த கிருஷ்ணனுடைய ரூப்பை அழகு இருக்கேன் இது வந்து ஈடு இல்லாதது ஒப்புயர் வற்றுது இதை சமமாக ஒன்றும் சொல்ல முடியாது தாண்டி ஒன்றும் உயர்வு இல்லாதது வேற எங்கேயும் பார்க்க முடியாது அதான் நவம் நவம் நொடிக்கி நொடிக்கி புதிதாக தோண்டுவது நவம் நவம் நவம் நவம் புதுசு புதுசாக இருக்கக்கூடியது நொடிக்கு நொடி கணத்துக்கு கஷணம் புது புதுசாக புதுசாக யாராலையும் அடைய முடியாது அந்த புகழ் கீர்த்தி பெருமை எல்லா பெருமை அவனுடைய உயர்ந்த தன்னம் செல்வம் ஐஸ்வர்யம் அவனுடைய எல்லோரையும் ஆளக்கூடிய தன்மை பேராளுமை இதுக்கு எல்லாத்திற்கும் தனி சிறப்பு பெற்ற ஒரே இடமாக இருக்குது இந்த வடிவழகு அதான் அவனுடைய ரூப் அழகு திருமேனி அழக தினமும் கண்களால் இந்த கோபியரெல்லாம் குடிக்கின் குடித்தார்களே அந்த கோப்பைகள் என்ன தான் தப்ப பண்ணாரோ என்ன தபாரோ பால் கறக்கிற போதும் உரலில் வந்து நெல் குத்துறார்கள் நெல் குத்துகிற போதும் தானியத்தை குத்துற போதும் தயிர் கடைகிற போதும் வீடு மெழுகிற போதும் தொட்டிலாட்டி குழந்தைகளை சீராட்டி பாராட்டுற போதும் குழந்தைகளை அழ அழவிடாமல் சீராட்டுற போதும் நீர் தெளித்து பெருக்கிற போதும் சுத்தம் பண்ணுற போது இப்படியும் வீட்டு காரியங்கள் எல்லா விதமான வீட்டு காரியங்கள் பணிகள் நடுவில் கிருஷ்ணனை பற்றிலையும் ஒரு சிந்தனையோட அவன்கிட்ட ஒரு பிடிப்பு பற்றுக்கொண்டு அந்த பிரியத்தால் ஸ்நேகத்தால் அன்பால் ஒரு ஐக்க பக்தியால் பிரேம பக்தியால் ஆனந்த கண்ணீர் மெல்க எப்பொழுதும் இந்த கிருஷ்ணனையே பாடிண்டு அவன்கிட்ட மிருதயத்தை பதித்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த கோபியர்கள் தான் கொடுத்து வைத்த பாக்யசாலிகள் அப்படி சொல்றார் பதினாறாவது ஸ்லோகத்தில் பிராத்தர் விராதி பிரஜதாவிஷாஜம் கோபிகே சமம் கொனையத்தோ அஸ்ய நிஜம்ய வேணும் நிர்கத்திய தூர்ணம பல நிர்கமிய தூர்ணமபலா பதிபூரி புண்ணியா பசியந்தி சஸ்பிட प्रातर व्रजत விஷத்தோபி निशम्य वेणुं निर्गम्य வேணும் நகமிய தூர்ணமலா பதி புணிய பசியி சிதமுகம் சதையவலோக்கம் பிராஷமாணாசு ஸ்ரீஷு யோகேஸ்வரோரி சத்தும் ஹம் மனிரே பகவான் வரத ஷமாரி சூம் ஹம் மனச்சே பகவான் பரதர்ஷபரத சபையரஸ்வேகா பித்தரன்வதியேதா புத்தியோ அபுதோ பலம் சபையிராஸ் திரிஸ்வேகா பித்தோன்வதியேதாம் புத்தியோ அபுதோலம் தைத்தை நயுா விதி விவிதை அச்சுத்தரோயு அன்யோன்யம் தலமுட்டுக்கோ தைத்தை நயுத்தவிருத அச்சு அச்சுத்தரோா அன்ோஜம் தலமுட்டுக்கோ தைத்தையுவிதி விதிச்சி விவிதை அச்சுத்தை தரோத்தை தாஜம் தடவை வலமுட்டிகோ பகவது வஜ்னூ முணிம் அபா பகவத்தை ஹாத்ர நிஷ்பாதை பஜ்ரனிஷ்பேஷ நிஷ்டுரை பஜ்யமானோ மூக்ராம் அவாப இருபதாவது ஸ்லோகம் பதினாறுல இருந்து இருபது ஒன்னூறு ஆவர்த்தி சொல்லி அர்த்தம் சொல்லுவோம் மேல பார்ப்போம் கிருஷ்ணார்ப்பும்